ஹதீஸ் முன்னூற்றி எண்பத்தி நான்கு உருவா கூறியதாவது நபிசல்லும் அவர்கள் தமது படுக்கை விருப்பில் துழும்போது அவர்களுக்கும் கிபிலாவுக்கும் இடையில் குறுக்கிய ஜனாசா கிடப்பது போல் ஆயிஷா ரன்ஹா அவர்கள் கிடப்பார்கள்